வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பென்சில்வேனியா ஐக்கிய அமெரிக்காவின் இரண்டாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரஷ்யாவின் மீதான பிரெஞ்சு படையறுப்பு முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அட்லாண்டிக் கடல் வழியாக முதன் முதலாக இருந்து கனடாவின் நியூ பின்லாந்தில் வானுலி சமீட்சைகளை மார்கோனி அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியில் போ ஆற்றின் அணைக்கட்டு வெடித்ததில் 600 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நியூ பின்லாந்தில் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து கென்யா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மௌரிட்டேனியாவில் இடம்பெற்ற இராணுவ அதிபர் மகமது கவுனா ஹைடாலா பதவி அகற்றப்பட்டு மாவோவியா சிட் அகமது டாயா என்பவர் புதிய அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரஷ்யா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் கழுத்துறை சிறைச்சா சிறைச்சாலையில் மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வட தனது முதலாவது செயற்கைக்கோளான குவாங் மியாங் சாங் மூன்று என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜா செல்லையா இந்திய பொருளாதார நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் நாய்ஸ் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் இன்டெல் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சவுகார் ஜானகி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆலங்குடி சோமு தமிழக திரைப்பட பாடலாசிரியர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சரத்பவார் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகவன் மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோபிநாத் முண்டே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஜினிகாந்த் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுப்பிரமணியம் சுகீர்தராஜன் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யுவராஜ் சிங் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோக் தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியாகி விஸ்வநாத நாடக நடிகர் மற்றும் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மைத்திலி சரண் குப்த் இந்திய கவிஞர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆர் ராமநாதன் செட்டியார் இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இ ரத்தின சபாபதி ஈழ போராட்ட இயக்கங்களில் ஒன்றான ஈரோஸ் என்ற அமைப்பை ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நித்யானந்த சுவாமி உத்தராகண்ட் மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்துல் காதிர் முல்லா வங்காளதேச அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இ ஆர் பிரைத்வைட் கயானா அமெரிக்க புதின எழுத்தாளர் இவர் இந்நாளின் சிறப்புகள் கென்யா நாட்டின் விடுதலை தினம் என்று மேலும் சர்வதேச கன உலோக தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே